நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களை அலமையிலும் ரெண்டு கல்வெஜ் பிரியாணி செய்ய தேவையான காய் வந்து கால் கிலோ எடுத்துக்கலாம் வெங்காயம் அரை கப் தக்காளி அரை கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் புதினா கால் கப் பச்சை மிளகாய் நாலு நான் நாலு சொல்லியிருக்கேன் நீங்க காரம் கம்மியா இருக்கா கம்மியா எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப தயிர் ஒரு கப் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ரெண்டு எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தாழி சிறிதளவு செய்முறை முதல்ல நம்பர் காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் நம்ம இந்த காய் தவிர நமக்கு காலிஃப்ளவர் பட்டாணி எந்த சீசன் என்ன காய் கிடைக்குதோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எடுத்து கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருவோம் அது கூட கொஞ்சம் மஞ்சப்படி மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு இந்த காய்க்கு ஏத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் கொஞ்சம் விட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அந்த காய உற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு அறவை ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு அரைச்ச வச்சிடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த வெங்காயத்துல தண்ணி விடலையே அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சிடலாம் அப்புறம் இந்த அரிசியை வந்து ஊற வச்சு தண்ணி கழுவி கலஞ்சு கிளீன் பண்ணிட்டு அது நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு வானல் வச்சிடலாம் இல்லைன்னா அடிக்கிற மாலை பார்த்தோம் இல்லை குக்கர் வச்சுக்கலாம் இப்போ எல்லார் வீட்டிலும் குக்கர் தானே வச்சிருக்காங்க குக்கர் வச்சுடுவோம் குக்கர் வச்சிட்டு நாலு டேபிள் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுடலாம் பொடிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் புதினா வெங்காயம் பச்சை அந்த கலவையை கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதனால வதம் வெங்காயம் அப்போதை நல்லா நல்லா வதக்கினதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன்ஸ் அது போட்டுவிடுவோம் போட்டு நல்லா வதக்கிப்போம் ராஸ்மல் போக தக்காளி போட்டுவிடுவோம் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி வதக்கிடும்போது தயிர் ஊற்றிடுவோம் ஒரு கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உரு வச்சிருக்கொல்லியாக அந்த காய எடுத்து இதில் கலந்துருவோம் வெஜிடபிள்ஸ் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்ஸ் இருக்கிற மிளகாயத்தூள் தனியாத்தூள் போட்டுடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த அரிசியை அதில் கலந்துருவோம் அரிசி கலந்துட்டு ஏற்கனவே தயிர்லாம் ஊற்றி இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போகிறோம் இல்லை தண்ணி தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த அரிசியை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு ருசிக்கு மாதிரி கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு நல்லா மூடி போட்டு குக்கர் மூடி வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே விட்டோன்னா ஒரு மூணு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடிங்கினதும் அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழி பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி அது மாதிரி தூவிட்டு கலந்து விட்டோன்னா சூப்பர்வான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி திண்டுக்கல் வெஜ் பிரியாணி தயார் இப்போ நான்வெஜ் பண்ணுறதுனாலும் இதே தான் இந்த காயெல்லாம் பதிலாக நம்ம வந்து சிக்கன் ஃபிஷ் அதெல்லாம் வந்து இதே மாதிரி ஊற வச்சுட்டு மட்டன் போட்டா நம்ம வேக வச்சு போடணும் ஏன்னா மட்டன் வேக கொஞ்சம் டைம் பிடிக்கும் இல்லையா அதனால ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்